சருமிக்கு ஜ குரு கிருப்பையால் கர்க்கபாவ கோபிகாஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவி செமந்த கோபாக்கியானம் பார்க்குறோம் அதில் ரெண்டாவது பாகம் அது அந்த சத்த முடித்தார் பலராமன்ட்ட சொன்னார் அவங்க தான் இங்கேயா கொடுத்துருப்பான் இங்கேயா வச்சுருப்பான் அப்படின்னு நம்பவே இல்லை நம்பான் நான் வந்து நான் மித்ரா நகரம் அவரை பார்க்கணும் அப்படின்னு பலராமன் ஆசோசியேஷனுடைய அவதாரம் இல்லையா ராமாவதாரத்தில் கும்மணன் நடந்தார் இல்லையா அவருடைய நேர் மாமனார் வந்து ஜனக்கர் மாமனார் வீட்டுக்கெல்லாம் போகல இந்த அவதாரத்தில் அவர் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ அதனால் அங்கே போயிட்டார் அவருக்கு வந்து எப்பவுமே இந்த கௌரவர் பக்கத்தில் ஒரு பக்கம் பாண்டவர் பக்கம் இருக்க மாட்டார் பகவான் பா கிருஷ்ண பாண்டவர்கள் பக்கம் இருக்கார் இல்லையா அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாப்புல பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் அதனால் சத்யபாமிட்ட வந்து சொன்னார் சத்யபாமா நம்பலை அப்படின்னு இருக்கு பார்ப்போம் விட்ட இடத்துல விபரமான அர்த்தத்தை பார்ப்போம் சததன் பாபா முடித்த போது சக்கரத்தால் அவனை முடித்தார் தேடினால் அவனுடைய சரீரத்தில் வஸ்திரங்கள் மணி இல்லை அண்ணாட்டை திரும்பி சொன்னார் வீணா வந்து சதனமாக முடிச்சேன்னொழியை மணி அவன்ட்டு இல்லையே அப்போது பலராமன் சொன்னது அந்த மணி யாரோ ஒத்தன்ட்டு நிச்சயமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதை தேடுவதற்காக சரி நீ வந்து துவாரகைக்கு போ நான் இங்கே வந்து மித்ரா நகருக்கு போகிறேன் ரொம்ப விஷ்ணு கொஞ்சம் கடுமையாக பேசுவாங்க கடுமையாகவே பலராமன் கிருஷ்ணன் பேசுவான் நம்ப மாட்டார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விஷ்ணு புராணம் சொல்லிருக்கோம் நித்யம் நாராயணங்கிற தலைப்பில் அந்த விஷ்ணு புராணத்தில் செவந்த கோபாக்கியானம் ரொம்ப விவரமாக பார்த்துருக்கார் விவரமாக டீல் பண்ணுக்கார் பராசர ரிஷி அவர் சொல்கிறது பராசரரிஷி இங்கே சொல்கிறது வந்து வேதவியாசர் பண்ணி சுகபிரம்மரிஷிகள் சொல்லி சூத்த புராணிகர் அந்த மணி யாரோ ஒருத்தருட்ட நிச்சயமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதை தேடுவதற்காக நீ நகரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார் நான் வந்து எனக்கு ரொம்ப பிரியமான ஃப்ரெண்டு அந்த விதேகராஜா அவனை பார்க்குறக்காக ரொம்ப விருப்பப்படுறேன் எனக்கு வந்து ரொம்ப பிரியமாக இருக்குது நாங்கள் அந்த விதேகராஜா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மித்திலா நகரத்துக்கு டக்குன்னு கழண்டுன்னு போயிட்டார் பலராமன் ஆமாம் அது வந்து அப்படி கல்ண்டன் போகிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த விஷ்ணு புராணத்தில் படித்தது ரொம்ப அதாவது நம்பாத மாதிரி கிருஷ்ணனை நம்பாத மாதிரி அவனை வந்து ஒரு உதாசீனம் பண்ணுறாப்புல போவான் அதை அவரை பார்த்த உடனே பலராமனை பார்த்த உடனே மிதிலா நகர் ரொம்ப சந்தோஷம் மன சந்தோஷம் சட்டன் எழுந்தார் அப்படி மரியாதைக்கு உண்டான மதிப்புக்குண்டான அந்த பலராமனை அவரை வரவேற்று முறைப்படி அவருக்கு எப்படி முறையாக விதி வத்தி எப்படி உபச்சாரம் பண்ணமோ வரவேற்கணோ அப்படி வர வரவேற்பு பண்ணார் பலராமனுக்கு பரம சந்தோஷம் மிகவும் பிரியமான பிரிய மனசு கொண்ட ஜனகரளி இப்படி பதிலும் பண்ணப்பட்ட உடனே அந்த மித்திரையிலே சில வருஷங்கள் அங்கே தங்கினார் அப்போ தான் திருதராஷ்டனுக்கு பிள்ளை துரியோதனன் அவருக்கு மித்ரா நகரத்தில் தனியாக இருக்கான்னு தனியாக பலராமன் அவரை கவரப் பண்ணிடலாம் கவரப் பண்ணிட்டான் அவர் வந்து கொஞ்சம் உற்சாகபானமெல்லாம் கொடு பிடிக்கக்கூடியவர் அதனால் உற்சாகபானத்தை கொடுத்து அவர் மாதிரி சரி பண்ணி அவர்கிட்ட கதா விதையை கத பயிற்சியை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு தான் கண்ணன் வந்தார் சத்தியபாமிட்ட வந்தார் வந்துட்டு நடந்த விஷயங்களாக சொன்னார் துவாரகைக்கு வந்த உடனே சடன்வாவை வந்து முடித்ததையும் அவன்கிட்ட மணி இல்லாததையும் சொன்னார் ஆனா அவள் நம்பாத மாதிரி இருந்தது மேலே இருபத்தி எட்டுலேருந்து மூலத்தை சேவிப்போம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து தர ச காரியா மாச கிரியா பந்தோர் ஹத்திய வயி சாக்கம் சுகத் பீர் பகவான் யா சாம் பராயிகா தரியா மாச கிரியா பந்தோர் ஹத்திய வயி சாக்கம் சுகத் பீர் பகவான் சாம் பராயிகா க்ரூர उत्वा सतधनोवधम यूशत भयविस्थ द्वारका यहाँ प्रयोजक अक्रूर चुख् सतधनोधम यूशत भयविस्तौ द्वारका यहाँ प्रयोजक अक्रूरे प्रोषित अक्रूरे प्रोषिते अठा आसन वै द्वारकसा शीरा मनसातापा मुहु दैविक भौति அக்ூரே புருஷித்தரிட்டா ஆசன் வை ாரம் சாரீராமா சாத்தாபுத்தோபத்தே விமத்திய பராம் முனிவசேரிஷனம் இங்கோப்பே இங்கோ एके உபதிசன்ேக்கை விமத்துதாசே கிம் டேய்தரிஷ்டம் தே அவர்ஷதி காசீசா சபல்க்க ஆக்தய வயம் சுசுத்தம் காதினா அவர்ஷஸ் देवे अवर्षति कासी सहां। காசீசயா வை சுசு காந்திணீம் பிரதாத்து காசிஷு முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இருபத்தெட்டுல மறுபடியும் பார்ப்போம் நமஸ்கந்த உத்தராாரதம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஹியம்தகமணி உபாக்கியனுடைய இரண்டாவது பாகமான இதில் தரஸ்காரிய மாச கிரியாபந்தோர்ஹத்தியவைக்கம் சுகத் பகவான் யா யா சாம்பாயிகாம் அக்கூத்ததாக சாரியமாக கிரிபந்தோர் வை சாம் சுகவன் யா யா சாம்பராயிக கிரூர சதனோர்வம் யூஷத்து பயவித்ஸோ பிரயகோ அக்கூர अक्रूरे யூஷத்து பயவித்தோரூ புரோஷித்தரிஷ்டன் ஆசன் कसाम க்கோ கசா சாரீரா மானசா देविका भौतिकाह மு அக்கூர புரோஷிதரிஷ்டநாசன் மை ாரம் சாரீர மாநா दैविक <पुते> भौतिपं अंगो उपदशं विस्प्रक् कुदृत मुनिवास निवास किं घटेताशनम अंगोप अंग अंगो उपदे अंगो उपदे विस्प्रतक् मुनिवास निवास किं घटेताशन दे अवर्षति काशीसा स्वलकाय आगताय वहींतानी प्राध्या तथा वर्ष प्रकाशिम दे अवर्षति காசி சகா சுல்காஜ ஆகதாஜவையும் சுசுதாம் காந்தினியும் பிராதாத் சுத்பஸ்வ காசிட்டோம் பற்றி ரெண்டாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு அதுக்கப்புறம் பகவான் சத்யமாமிட்ட வந்து சொன்னார் சதன்வா எப்படி முடிக்கப்பட்டான் என்னால் அவன்கிட்ட ரத்னம் அந்த சமத்த கமணி ரத்தம் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு சத்யமாமன் சொன்னார் அப்போ அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் வந்து அந்த அத்தசிய பந்தோகம் மாமனார் போயிட்டார் இல்லையா அவருக்கு செய்ய வேண்டிய பரலோகம் செய் போகிறவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரியைகள்லாம் என்னென்னலாம் உண்டவையில்னா பந்துக்களோடு சேர்ந்து செய்வித்தார் இந்த இடத்துல சொல்லணும் இப்போது சத்ராஜருக்கு தம்பி இல்லை தம்பி கொல்லப்பட்டான் இவரும் போயாச்சு இவருக்கு பிள்ளை இல்லை சத்தியமா ஒரே ஒரு பொண்ணு தான் சத்யபாமா மூலமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் தௌஹித்திரர்கள் அவர்கள் பண்ணலாம் இருக்கு இப்போது ராமாயணத்தில் பார்த்தது அதே மாதிரி தான் ராமர் கிளம்பி போய் ஆறாவது நாள் ஆனப்புறம் அந்த ராத்திரியில் கிளம்பி போன அண்ணிலேருந்து கணக்கு ஆறாவது நாளுக்கு அப்புறம் ராத்திரியில் அதாவது யாரும் பக்கத்தில் இல்லை மரணத்தை அடைந்தார் தசரதன் ஆனால் அவர் உடனே என்ன பண்ணாங்க க கர்மா பண்ணுறதுக்கு பசங்கள் நாலு பசங்களும் யார் இல்லை உத்தரும் இதே மாதிரி தைல துரோணியில் போட்டார்கள் தைல தொட்டியில் போட்டு பாதுகாக்கப்பட்டு ஏழு எட்டு நாள் ஆறுது பரதனை போய் சொல்கிறதுக்கு திரும்பி வர்றதுக்கு அதிக ஏழு எட்டு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அம்மாட்டை புறம்புறது கௌசல்யாட்டை புறம்புறது எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த வசிஷ்டர் சொல்லி கர்மா செய்யப்படுகிறது அப்போ இதில் வந்து ஒரு பதினேழு நாள் ஆறுது அவர் போன அப்புறம் பதினேழு நாள் சுமார் ஆயிருக்கு சுமார் இதெல்லாம் ஒரு கணக்குமா ஒரு இதை வச்சு சொல்கிறது பதினேழு பதினெட்டு நாள் அந்த மாதிரி இங்கே இறந்து போன அந்த மாமனாரான சத்யாஜ் தத்ராஜ் இருக்கு அவர் இங்கேருந்து அவர் இங்கேருந்து வந்து சத்யபாமா அங்கே சொன்னால் அத்தினாபுரத்தில் அவர் அப்புறம் அதுக்கப்புறம் தேடிகிட்டு போனார் அவரை முடித்தார் மறுபடியும் இங்கே திரும்பி வந்தார் இல்லையா அப்போ இவ்வளோ நாட்கள் ஆச்சுல்ல அவ்வளோ நாட்கள் வரைக்கும் அந்த தைல துரோணி இறந்திருக்கு பந்துக்களோடு சேர்த்து வச்சு அந்த கர்மாக்கெல்லாம் பண்ணி வைத்தார் கண்ணன் அதுக்கப்புறம் சத்தராஜ்யத்தை முடித்துட்டு மணியை அபகரிக்கிறதுக்காக ஏவி விட்டவர்கள்லாம் இருக்கார் இல்லையா யார் அந்த புள்ளிக்கூட்டணியான அக்ரூர கிருத்தவர்மா சரதன்வா வந்து வரம் பண்ணதை கேட்டு சிறதன்வா இப்படி கிருஷ்ணனார முடிக்கப்பட்டதை கேட்டு தெரிந்து கொண்டு பயந்து நடுக்கி போய் துவார்கையிலேருந்தே ஓடி ஒழிஞ்சிட்டார்கள் ஓடி ஒழித்தார்கள் ஏன்னா பகவான் கண்டுபிடிச்சிருவான் என்ன ஆறுது அவர்கள் தண்டனை வரும் ஓடி ஒழிந்தார்கள் அக்ரூராக அக்ரூரர் வந்து தேசாந்திரம் போகிறபோது துவாரகாவாசிகளான ஜனங்களுக்கு அப்பப்போ வியாதிகளும் வருது ஆதிகள் மனோ மனசு கஷ்டங்கள் ஆதிகள் சரீரத்து கஷ்டங்கள் வியாதிகள் அப்புறம் அனாவிருஷ்டிங்கிறது மழை பெய்யாமல் இருக்கிறது பிராணிகள் தந்து உபதிரவங்கள் இப்படி கெடுதல்கள்லாம் வருது ஏற்கனவே சொன்னோம் இந்த மணி இருக்கக்கூடிய செமந்தக மணி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஆதி வியாதிகள் வராது அப்புறம் எந்தவித பாம்புகள்ட உப்பந்திரம் வராது பஞ்சம் பட்னி இருக்காது இப்படியெல்லாம் மாறி வியாதியெல்லாம் அதெல்லாம் வராது அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ அந்த கெடுதல்கள் வேறுபட்டது கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துல இது வரக்கூடாது சுதர்மான்னு சொல்லப்பட்ட சபை வேறு இருக்கு வரக்கூடாது இருந்தாலும் இது வந்து ஒரு இதுக்காக கண்டுபிடிப்பதுக்காக ஒரு ஒரு சங்கல்பிரகாரம் நடக்கிறது வச்சுக்கணும் ராஜன்னு முன்னால் சொல்ல பிரகாரம் கிருஷ்ணனுடையும் ரத்ன ரத்னத்தினுடைய மகிமையை மறந்து போய் இப்படி அவர்கள் சொன்னார் கிருஷ்ணனுடைய மகிமே ஒரு பக்கம் ரத்னத்தினுடைய மகிமை இன்னொரு பக்கம் சொன்னார் முனிவர்களுக்கு எல்லாருக்கும் அதாவது பெரிய ரிஷிகள் படாபடா ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் ஆசயமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கூடிய இடத்துல கெடுதல்கள்லாம் பார்ப்பது நம்ம இதே ஒரு சங்கல்பம் இருக்கு அப் மக்கள் அப்படி பேசினார்கள் காசிராஜன் மழை இருக்கிற போதும் அங்கே வந்தவரான சொப்பல்கர் அதாவது அக்ரூரருடைய தகப்பனார் அவருக்கு தன் பெண்ணான காந்தினிங்கிற பெண்ணை கன்னியாதாரம் கொடுத்தார் அப்போது காசில மழை பெஞ்சது இது பிரசித்தம் இது வந்து இந்த விவகாரம் தான் அடியன் சொன்ன அந்த விஷ்ணு புராணத்தில் விவரமாக சொல்லப்படுகிறது விவரமாக அங்க வந்து காண்பிக்கிறார் இந்த அக்ரூருடைய த தகப்பனாரின் தாயாரையும் பற்றி சொல்லப்படுது அவர் தாயார் வந்து அந்த காந்தினிங்கிற பெண்ணு வந்து அம்மா வயத்துலேருந்து வெளியில் வரமாட்டேன்ட்டார் எனக்கு வந்து அப்பாட்ட ஒரு வருஷம் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணணும் அப்புறம் கோதானம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணப்புறந்தான் நான் வந்து கர்ப்பத்துலேருந்து வெளியில் வருவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படி யானப்புறம் அவர் வந்தார் அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெண்மணி அந்த காந்தினி சொப்பல்கரும் பிரசித்தி பெற்றவர் அவர் இருக்கிற இடத்துல மழை பெய்யும் இப்போ ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் அக்ரூரர் இப்போ அவர்களுக்கு இருந்த மகிமை அக்ரூருக்கும் இருக்குது அப்படிங்கிற அப்படின்னு இது டிரைவுட அதாவது டெட்யூஸ்ட் டிரைவிட மதிப்பு ஆர் டிரைவிட ஒரு ஒரு பிரபாவம்னு வச்சுக்கலாம் உரமாக பார்ப்போம் இப்படி இறந்து போன மாமனாரான சத்ராஜத்துக்கு கடைசி கடன்கள் பிரேத்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அதாவது இறந்து போனவரைக்கும் உயர் உல இதில் மேல் லோகத்தில் உபகாரம் செய்யக்கூடிய அளவில் அவர்களுக்கு சத்கரி அடைவதற்குண்டான நல்ல கருமாக்கள்லாம் பண்ணணும் அதை வேண்டிய அந்த பந்துக்களை வச்சுட்டு பகவான் பண்ணார் இப்போ மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு தான் வருது அந்த அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தா குவாலிஃபிகேஷன் பின்னால் வருது ஃபஸ்ட்டு வந்து பிள்ளை தான் அதுக்கடுத்தது தம்பி மாதிரி அதுக்கடுத்தது அந்த தௌஹித்தனார் அந்த பெண் வயிற்று பேரன் அப்புறம் அப்படி வருது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் வச்சு அவர் முடித்தார் கண்ணன் அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தசரதிற்கு எப்படி நாள் கழித்து நடந்ததோ அது மாதிரி சத்ராஜ்யத்துக்கு அந்த தைல சொல்லப்பட்ட தைல தொட்டிலேருந்து எடுத்து வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய அந்த பிரேத சம்ஸ்காரங்கள்லாம் எல்லாம் முடித்து அதாவது அவருக்கு உத்தம கதி வரணும் பண்ணார் இந்த கெட்ட செயலில் சததன்பாவை தூண்டிவிட்டு அவரை வந்து சததன்பாவை தூண்டிவிட்டு ஏற்றிவிட்டு செய்த அக்ரூரரும் கிருத்தவர்மாவும் சததன்பாவை வந்து கண்ணன் முடித்தான் வரத்தை கேட்டு பயத்தால் நெடுங்கி போய் துவாரகையை விட்டு ஓடி போட்டார்கள் ஓடி ஒளிந்தார்கள் எங்கே இருக்கான்னு தெரியணும் அக்ரூர துவாரகையிலேருந்து வெளியில் போனோன்னே துவாரகாவாசிகளுக்கு கெடுதல் வருது நிமித்தங்கள் வருது அதாவது அந்த சகுனங்கள் வருது என்ன சரீரத்தில் வியாதி மனசில் வியா ஆதி மனசில் வரக்கூடிய ஒரு துக்கம் சோகம் மோகம் அதெல்லாம் ஆதி சரீரவரத்தோட வியாதி பௌத்திகமாக வெளியில் தெய்வீகமாக பல கெட்ட செயல்கள் தோண்டுகின்றன அப்புறம் பிராணிகள் தேடி உபதிரவம் இப்படியெல்லாம் வருது அப்போது என்ன பண்ணுன்னு தெரியாமல் சில பேர்னு சொன்னார்கள் இப்படி சொல்வார் முன்னால் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் வறந்திருக்கணும் ஏன்னா அந்த மகா ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் சரணமடையக்கூடிய இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட துர்நிமித்தங்கள் சகுனங்கள் தீமைகள் கெடுதல்கள்லாம் எப்படி வரும் அதை நான் யோசிக்க ஒரு காலத்தில் காசியில் மழை பெய்யலை அப்போது அக்ரூருடைய தகப்பனார் அந்த சொப்பல்கார் வந்தார் வந்த உடனே அவருடைய பிரபாவத்தால் மழை பெஞ்சது அப்படி காசிராஜன் உடனே தன்னுடைய பெண்ணான காந்தினியை அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான் அதுதான் காந்தினிங்கிறவ தான் அம்மா வயதுலேருந்து அவ்வளோ லேசில் வராமல் பிரசவத்தை ஒரு வருஷம் அங்கே இருந்தால் ஒரு வருஷம் தினம் வந்து இதை கோதானம் பண்ணணும் எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணணும் அப்படிலாம் வந்துது அது விஷ்ணு அப்படி சொல்லப்படுது மேலே முப்பத்தி மூணுலேருந்து மோரத்தை பார்ப்போம் தட்சுத்தோ அசோ அக்கூரோ எவோ அபி வோபரி துர்த்த பிர அசு அசோ அக்கூரோ எத்துர்த்த அசோ அக்கூரபோப நோபா நரிக்கா இருத்தவா் நைத்தவதி காரணம் மன பிரூரம் ஜனர் விர்தவச்சு நேத்தாவதிணம் மசியம் பிரஹக்கூரம் ஜனர் பூஜயித்த விபாஷேம் கதயித்த பிரி கதா விஜாச்சித்தமயமான பூஜயித்து அபிபாஷே கதயித்த பிரி கதா விஜயச்சித்தயமா நவு நனு தானபய்யாஸ் சதன் வனோ மணிமன் ஹீதா பூர்மே வானியாஸ் சதன் வன சமந்தோ மணிமன் ஈர்பூன சாஜி அனப்போ சுட்ட தாஜம் நியாபக பிண்டான விபுச்சரணம் ஜோஷி சேஷித்தம் சத்தராஜி அனப்போ துயோ சுபா பிண்டான விபுச்சரணம் ஜோஷி விபுச்சரணம் சேஷித்த மறுபடியும் முப்பத்தி மூணுலேருந்து அந்த தசமஸ உத்தராம் ஐம்பத்தி ஏழாவது அயம் சமந்தகமணியனுடைய ரெண்டாவது பாகத்தில் சொல்றார் துட்டோ அசோ அக்கூரோ எவோ அபிவதி தோபத்தப்புட்டோ அசோ அக்கூரோ எவோபிவ் தேவ் நோபி விர்தவா நைத்தாவதி காரணம் इति ம சனயக் கூரம் ஜனவச்சுத்த நைத்தவதி மனியம் வரா கிரூரம் ஜனா பூஜையி விபாஷே கதயித்த பிரி விஞ் அகிளச்சித்தச்ச பூஜையி விஷயம் கதயித்த பிரி விஞ் அக்கிளச்சி மயமானு உச்சு நியஸாஸ்தே சதன்வனோ மணிசீமானேன நுதானபே நியஸாஸ்தே சதன்வனோ மணிசீமானேனா அண பத்தியாது கிரதா தாயம் சத்ராஜனான பத்தியத்வாது முப்பத்தி ஏழாவது ஸ்லோகார்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு சுகபிரம்மர்ஷிகள் சொல்றது இப்படி காசிராஜன் மழை இருக்கிற போது அப்பப்போ அந்த தரார் வருவாங்க காசின அப்படி இருக்கிறதோ அங்கே வந்தார் சொப்பல்கர் வந்த உடனே மழை பெஞ்சது தன்னுடைய பெண்ணான காந்தினிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவங்க காந்தினியும் பிரபாவம் கொண்டவள் அவருக்கும் அப்போது காசில் மழை பெஞ்சது பிரசித்தம் எப்படி ரிஷ சிங்கர் வந்த உடனே மழை மாதிரி அப்போது அவருடைய புத்திரரும் அவரை மாதிரியே மகிமை கொண்டவர் அதுதான் இந்த அக்ரூர் அம்மாவும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய மகிமை இந்த அக்ரூருக்கும் இருக்கிற மாதிரி அந்த மகிமை இருக்குது அதனால் அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ இந்திரன் மழை பெய்கிறான் கெடுதல்களில் அகால மிருச்சுகள் ஏற்படுதில்லை அகால மிருத்துக்கள் ஏற்படுது அகாலமாக அனாவசியமாக மிருச்சுகள் ஏற்படுதில்லை இது ஆச்சரியமான விஷயம் இப்படி பெரியவர்களுடைய வச்சனத்தை கேட்டு பெரியவர்கள்லாம் அப்பப்போ சொல்ல பெருசு மெட்ராஸ் படையில் பெருசு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு இப்படி இந்த இடத்துல அரிஷ்டங்கள் அதாவது கஷ்டங்கள் இந்த துன்பங்கள் இந்த பஞ்சம் பட்னி அப்புறம் பிராணிகளுடைய உபதிரவம் ஆதி வியாதி இருக்கிற பார்த்து காரணம் இதை வந்து அக்ரூரர் வெளியில் போனது மட்டும் இல்லை ரத்தம் இல்லாதது காரணம் நினச்சி பகவான் கிருஷ்ணன் வந்து தூதர்களால் அக்ரூரை வரவழைத்து அவர் எங்கே இருக்கான்னு தெரியணும் அவர்கிட்ட சொன்னார் அக்ரூரோ எங்கே இருக்கார் காசியில் இருக்கார் காசியில் அவர் வந்து யாக யம் இருக்கார் அதனால் அங்கே யாக யஞ்யம் இருக்கார் அந்த இது வந்ததுனால தங்கம் வந்ததுனால அந்த அக்ரூரரை பூஜை பண்ணி நல்லபடியாக அவருக்கு வந்து நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி குதலை பிரச்சனை பண்ணி பிரியமான வார்த்தைகளை சொல்லி எல்லாம் தெரிந்தவனாலும் எல்லோருக்கும் மனசை தெரிஞ்சவனான இல்லை அவருடைய ஹதயத்தில் இருக்கான கிருஷ்ணன் சிரிச்சுட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் இங்கே இந்த இடத்துல தான் ஒரு தன்னுடைய டாக்டிக்ஸை உபயோகப்படுத்துகிறேன் ஏ அக்ரூரேன் தினம் தினம் எட்டு வாரம் தங்கத்தை கொடுக்குறதுனா அந்த செவந்த கமணியாக இருந்தே சததன்மால் உங்கள்ட்ட கொடுக்கப்பட்டு ஜாகிரதையாக பாதுகாக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்டது தெரியும் எனக்கு தெரியும் எங்களுக்கு முன்னாலே தெரியும் சத்ராஜ்யத்துக்கு புத்திரன் இல்லாதனால சத்ராஜ் நேராக புத்திரன் இல்லாதனால பெண்ணான சத்யபாமனுடைய புத்தர்கள் தான் திரோதகங்கள் சாதங்கள்லாம் செய்து கொடுத்துட்டும் கடனை தீர்த்து மிஞ்சின தினத்தை எடுத்துக்கிட்டோம் அவர்கள் பண்ணட்டும் அதாவது என்ன அந்த இதே சத்யபாபனுடைய பிள்ளைகளுக்கு அவர் மாதா மகராகிறார் இவர்கள்லாம் தௌஹித்திரனார்கள் அப்போ தௌஹித்திரன்கள் தான் அந்த கர்மா பண்ணணும் பண்ணட்டும் அப்படின்னார் விவரமாக சொன்னால் எப்படின்னா அக்ரூரர் வந்து தக தகப்பனாரான சொப்பல்கர் எங்கே போனாலும் மழை பெய்கிறது அம்மாவான காந்தினி அவளுக்கு வந்து ஈஸ்வர அனுகிரகம் இருக்குது அதனால் அக்ரூரனரான தன்னுடைய அந்த பிள்ளைக்கும் அதே பெருமை பெற்றவர் போகிற இடம்லாம் மழை பெய்யும் கஷ்டம் இருக்காது மகாமாரி வராது பஞ்சம் இருக்காது பிராணிகளால் துன்பம் வராது ஆதி வியாதி வராது இப்படி பல விஷயமான விஷயங்கள் எந்த ஒரு கஷ்டம்னு இருக்கா சௌக்கியமாக இருக்கும் அப்படி இப்படி பெரியவர்கள்னா வயசானவர்கள் சொன்னதை பார்த்து பஞ்சத்திற்கும் துர்நிமித்தங்களுக்கும் இது மட்டும் காரணம் இல்லை தெரிந்திருந்தாலும் வந்து தூத்துவர்களையும் எல்லாம் மணி காரணம் தூத்துவர்களை அனுப்பிச்சார் அக்ருவரை வர வைக்கிறார் அக்ரூவரை வந்து காசியில் இருக்கார் அதாவது ஓடி போயிடு போயிட்டார் இல்லையா காசியில் வந்து யாகவற்றம் பண்ணுறார் இதுக்காக நாளையே தங்கம் வருது எட்டு வாரம் முக்கால் டன்னு தங்கம் ஒரு நாளைக்கு அதை அப்படியே வரவழைத்து பேசினார் அவரை வந்து குசில பிரச்சனைலாம் கேட்டு ஹேமம் விசாரித்து நல்ல மதுரமாக உபச்சாரங்கள்லாம் பண்ணி சிரிச்சுட்டு அவர்கிட்ட சொல்கிறார் அவர்தான் எல்லாருடைய ஹிரதயத்திலும் எல்லாவற்றையும் தெரிஞ்சு வராச்சேன் தானாதிகார அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் போவார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கம்சண்ட்டை மாத்திரம் இல்லை இப்போது அவருக்கு இந்த முக்கால் டன்னு இது வருதேன் தினம் தங்கம் வருதேன் அப்படி அதுவும் நைன் ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு தானாதிகாரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படி இருக்கக்கூடிய அக்ரூரர் தினம் தினம் எட்டு பார்த்த தங்கம் கொடுக்கக்கூடிய அளவு நிமந்தகமணி சடனவாக உங்கள்கிட்ட கொடுத்துரும் உங்கள்ட்டே இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் எங்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள்கிட்ட சடனவாக வந்து கொடுத்து பாதுகாப்பாக வச்சவங்கள்கிட்ட பாதுகாப்பாக கொடுத்துட்டு அவன் போயிட்டான் தெரியும் எனக்கு சத்ராஜருக்கு புத்திரன் இல்லை அவருடைய பெண்ணுக்கு பிறந்த அதாவது சத்தியபாமை பிறந்த பிள்ளைகள்லாம் தௌஹித்திரர்கள் அவர்கள் தான் தீ தர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் பிண்டங்கள் கொடுத்தும் அவர்கள் செய்ய வேண்டிய பித்திருக்கர்மாக்கள்லாம் பண்ணணும் அவர்களுடைய கடன்களை அடைக்கணும் மீது இருக்கக்கூடிய உரிமை பொருளாக அவர்களுக்கு தான் கிடைக்கணும் அதுதான் அவர்களுடைய உரிமையான விஷயம் அதனால் அப்படி சொன்னார் ஸ்ட்ராட்டிக்காக இதை ஸ்ட்ராட்டஜியாக அப்படி சொன்னார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாக்கும்